வருக்கும் வணக்கம் ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினை புதறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக கீழ்பாடி பள்ளியிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவன் ச நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடை ஒன்று இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களை ஈடுபடுத்த காரணமாயிருந்த ஆங்கிலேய வைஸ்ராய் லின் லித்கு இரண்டு இந்தியாவில் ஆயிரத்தி ஆண்டு ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது மூன்று ராஜ்யசபாவின் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஆவார் இனி இன்றைய நெற்றிணை பொதறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று தமிழ்நாட்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது இரண்டு உலகம் இன்று ஒரு கிராமமாக இயங்குவதற்கு காரணமாக அமைந்த புரட்சி எது மூன்று சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையில் பெயர் என்ன என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடையை நாளைய நற்றிணை புதறிவு குவியல் நிகழ்ச்சியில் காணலாம் அனைவருக்கும் நன்றி